அவர்களிடம் ஒருவர் வந்து செயலை நான் செய்துவிட்டேன் என் மீது அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார் தொழுகை நேரம் வந்து நபி சொல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்களுடன் தொழுதார் தொழுகையை அவர் முடித்ததும் இறைதூர் அவர்களே தண்டனைக்குரிய செயலை செய்து விட்டேன் அல்லாஹுவின் நம்முடன் தொழுகையில் நீ கலந்து கொண்டீராம் என்றார் உன் குற்றம் உமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபி சொல்லுகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு எட்டு இரண்டு மூன்று முஸ்லிம் இரண்டு ஏழு ஆறு